வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்தபுராணம் மகேந்திர காண்டம் சயந்தன் கனவுகான் படலம் பின்னுள்ளார்களும் சயந்தனும் வியன் மகேந்திரத்தின் உன்னிலாம் பெரும் துயருடன் வாழ்கியது உணர்ந்தான் எண்ணிலா உயிர்த்தோரும் உற்று இன்னருள் புரியும் அண்ணலார் குமரேசனா மறுமுகத்து அமலன் வெம் சிறைத் தலை மூழ்கியே அவுணரால் மெலிந்து நெஞ்சு அழிந்திடும் அவர் தமை அருள்வது நினைந்தான் தஞ்சமின்றியே தனித்து அயர் சிறுவரைத் தழுவி அஞ்சல் என்று போற்றிட வரும் இன்றையாயனையான் இனிய சீரடி குமரனில் செந்தி வந்து இமையோர் வினை கொள்கம்பலை அகற்றுவான் இருந்திடும் விமலன் தனது உணர்ச்சியின் ராகியே அவசமான் ஜெயந்தன் கனவின் முன்னுறவந்தனன் அருள் புரி கருத்தால் வீருக்கேதனம் வச்சிரம் அங்குசம் விசிகம் மாறிலாத வேலபயமே வலமிடம் வரதம் ஏறு பங்கையம் மணிமழுத்தண்டுவில் இசைந்த ஆரண்டு கை அருமுகம் கொண்டு வேள் அடைந்தான் தந்தை இல்லது ஓர் பரமனை தாதையாவுடைய கந்தன் ஏகியே அணைய தன்புருவினைக் காட்ட இந்திரன் மகன் உளப்படும் யாக்கையுள் இருந்த முந்து கண்களால் கண்டனன் தொழுதனன் மொழிவான் தொண்டனேன் படும் இடுக்கனை நாடியே தொலைப்பான் கொண்ட பேரருள் நீர்மையில் போந்தனை குறிக்கின் விண்டும் மல்லை அப்பிரமனும் மல்லை மேலாகும் அண்டர் நாதனும் மல்லை நீ ஏவர் அருளே காலையில் அறுமுகப்பண்ணவன் யாம் அக்கொன்றை வேணியன் நிலைச்சிய பரஞ்சுடர் குமரன் உன்றன் அல்லலும் இரக்கமும் மையலும் உணர்ந்து சென்றனம் எனக் கூறியே பின்னரும் செப்பும் நுந்தை தன் குறை நுங் குறையாவையும் நுவன்று வந்து நம் தமை வேண்டலும் வரம்பு யில் சேனையொடும் இந்த ஞானத்தின் எய்தியே பிரபுஞ்சம் எனும் அந்த வெற்பையும் தாரகன் தன்னையும் அட்டாம் அனையவன் தன்னை அட்டபின் செந்தி வந்து அமர்ந்தாம் வனசமீமி செய்யிருந்தும் உனது தாதையும் அமரரும் நம்பையின் உரைந்தார் இணையல் வாழ்கேள் வேறுவின் இருந்தாள் வீரவாகுவான் தூதனை யாம் இவன் விடுத்தேம் சூரன் மைந்தன் அங்கு ஒருவனைப் பலரொடும் தொலையா நேரில்லாதை இக்கடிநகரடித்து நீராக்கி பாறின் மாலையில் மீண்டிட புரிதும் இப்பகலின் செல்லும் இப்பகல் கழிந்த பின்னாளையே செந்தி மல்லல் அம்பதி நீங்கி இந்நகர்க்கு அயல் வைகிச் சொல்லும் மைந்திருவைகளின் அவுணர் தம் தொகையும் அல்லலாற்றிய சூரனும் முடிந்திடாடுதும் அட்ட பின்னரே நின்னைவானவருடன் அவுணன் இட்ட வெஞ்சிரை நீக்கினும் திருவெலாம் ஈதும் விட்டிடு இங்குனதாகுலம் என்றனன் வினை தீர்ந்து உத்தெளிந்தவர் போதத்தின் உணர்வுமாய் உரைவான் ஐயன் ஈங்கிவை உரைத்தவை கேட்டலும் அகத்துள் மயில் மாசிருள் அகன்றன புகுந்தன மகிழ்ச்சி மெய்யுரோமங்கள் சிலிர்த்தன உகுத்தன விழினீர் சையமேயன நிமிர்ந்தன சயந்தன தடந்தோள் பற்றினால் வரும் அமிர்தினை எளிது உறப்படைத்து துற்றுளோர் எனத் தண் எனத் தனது மெய் சுருதி கற்ற கற்றன பாடினாடினான் கழித்தான் மற்ற அவன் பெரும் உவகையின் பெருமையார் வகுப்பார் நிகழ்ந்திடும் அறவியை நீங்கி இவ்வகை மகிழ்ந்திடும் இந்திரன் மதலை எம்பிரான் திகழ்ந்திடுப்பதமலர் சென்று இறைஞ்சியே புகழ்ந்த நன் இணையன புகழ்வது ஆயினான் நொய்ய சீரடியரேம் நோவு மாற்றியே ஐய நீ வலிது வந்து அளித்தியான் உரை செய்வதும் உண்டு கொள் கணே கையடை புகுந்தனம் காத்தியால் என்றான் சயந்தன் மத்திவ்வகை சாற்ற யாரினும் உயர்ந்திடு பரஞ்சுடர் ஒருவன் கேட்குறா அயர்ந்தனும் குறையற அழித்தும் திண்ணமென்றியிடமேலும் ஒன்றிசைத்தல் மேயினான் இந்நகற்குறுகையாம் ஏய தூதுவன் நின்னையும் சுரரையும் நேர்ந்து கண்ணுறீ நன்னை எங்கூறியே நடப்ப உய்குதும் அன்னதும் காண்கென அருளிப்போயினான் படைப்பு உராது அயந்திடும் பங்கையன் கனா அடுத்து உனக்கு அருள் செய்யாருஐவரை பிடித்தும் என்று ஏகிய விமலன் போலவே இடர்படு செய்யந்தன் முன் இவை சுற்று ஏகினான் காலையின் இறந்து முன்னரே போகிய புலமெலாம் பொறியில் தோன்றலும் ஆகிய கனவினை அகன்று பைப்பய நாகர்கோன் திருமகன் நனவி நண்ணினான் தந்தி நஞ்சம் தலை கொளச்சாய்ந்தவர் மந்திரத்தவர் வாய்மை வந்து உற்றுழி சிந்தை மையலை தீர்ந்து எழுமாறு போல் தன் மதலை எழுந்தனன் நனவு தன்னிட நண்ணிய சீர்மகன் கனவின் எல்லையிற் கண்டன யாவையும் நினைவு தோன்றினன் நெஞ்சம் குளிர்ந்து நம் வினையலாம் இவன் வீடியவோ வென்றான் தூங்கிக் கடும் நீரதாய் அவலம் ஆகிய ஆழ்ந்துளான் சிவகுமாரன் திருவருள் உன்னியே உவகை என்னும் ஒலிகடல் மூழ்கினான் அனைய காலை அயர்ந்திடுவான் உளோர் கனவு தோறும் கடிது சென்று இந்திரன் தனையனுக்கு சொற்றி இணையளீர் என ஏயினன் எம்பிறான் கொன்றை அணிமுடிக் கொண்டவன் செம்மல் ஏகலும் தேவர் கனா ஒறியி விழுத்து எழுந்தே இறியை தம்மில் ஓர்ந்து தவ மகிழ்வு இதினார் சில்லை விம்மொழி தீயவர் கேட்பரேல் அல்லல் செய்வரென்று அஞ்சிக்க நாத்திரம் மல்லன் மைந்தன் மறுங்கு உருவார் சிலர் மெல்ல அங்கு அவன் கேட்க விளம்பினார் அண்டர்கள் மொழி தரும் அற்புதத்தை உட்கொண்டனன் அங்கவை குமரன்றான் முனங் கண்டது போன்றிடக் கழித்துப் பாரலாம் ாம உடலம் பிம்மி அருமுகம் உடையதோ ராதிநாயகன் இறை தரும் நீங்கள் இன்றியே குறைவதும் கருணை செய்திறனும் உன் நீயே மறைமுறை அவனடி வழுத்தி வைகினான்